அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு கோழில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை இந்த குரலில திருவள்ளுவர் இறைவனுக்கு என் குணத்தான் அப்படிங்கிற ஒரு இலக்கணத்தை சொல்றார் பூர்ணமான ஆனந்த ஸ்வரூபி பூர்ண சக்திமான் பூர்ண அனுகிரக சக்தி உடையவர் யாண்டும் நித்தியமுக்தன் பூர்ண ி பூர்ணமாக தன்னை பற்றின உணர்வை உடையவர் சுவாவமாகவே உணர்வுடையவர் சுத்தமான சரீரத்தை உடையவர் சுதந்திரமாக இருப்பவர் அப்படிங்கிற அந்த எட்டு குணங்கள் இறைவனுடைய குணங்களாக இங்கே உபதேசிக்கப்பட்டிருக்கின்றன எண்ணுதற்குரிய குணங்கள் என்றும் இதுவரை சொல்லிய எட்டு குணங்கள் என்றும் நாம் அர்த்தம் பண்ணிக்கொள்ளுகிறோம் அப்புறம் அஷ்டமா சித்தியின்னு சொல்கிறது உண்டு சாதாரண மனிதனுக்கு கூட இது வரும் அதாவது தன்னை ரொம்ப சுருக்கி காமிக்கிறது தன்னுடைய வடிவத்தையே அனிமா சித்தின்னு பேர் தன்னை பெரிய உருவமாக காட்டுறது மகிமா சித்தின்னு பேர் லஹிமா சித்தின்னா வெயிட்டு அதாவது எடை குறைஞ்சு காட்டுறது கரிமான்னா ரொம்ப எடை அதிகமாக இருக்கிற மாதிரி காட்டுறது கரிமா சித்தின்னு பேர் பிராப்தி சித்தின்னு பேர் நினச்ச இடத்துல ஒரு இடத்துக்கு போய் சேர்றது ப்ராக்காமிய சித்தி பக்தர்களை என்ன கேட்டாலும் கொடுக்கிற சக்தி ஈசத்துவம் எல்லாவற்றையும் அடக்கி ஆளக்கூடிய தன்மை வசித்துவம் ஒருவரை வசப்படுத்துறது இதெல்லாம் சித்தியாக சொல்லப்பட்டிருக்கு அனிமா சித்தி மகிமா சித்தி லகிமா சித்தி கரிமா சித்தி பிராப்தி சித்தி பிராக்காமிய சித்தி ஈசத்துவ சித்தி வசித்துவ சித்தி இந்த அஷ்ட சித்திகளையும் சிலர் சொல்லுகிறார்கள் நம்ம தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் கடைசியில் பார்க்கிறோம் சித்தியே தத் புனரஷ்டதா பரிணம் அப்படின்னு எட்டு சித்திகளை பற்றி சொல்கிறோம் ஆனால் இந்த சித்திகள்லாம் கடவுளுடைய குணம் இல்லை கடவுள வழிபடுறதுனால கிடைக்கும் யோக சித்திகள்னு ஞாபகம் வச்சுக்கணும் பரிதியார்னு ஒரு மகான் சொல்கிறார் அனந்த ஜான அனந்த வீரிய அனந்த குண அனந்த தரிசன நாம ரஹித கோ கோத்திரஹித ஆஷா ரஹித நித்திய ஸ்வரூபங்கிறார் அனந்த ஜானம் அனந்த வீரியம் அனந்த குணம் அனந்த தரிசனம் நாம ரஹித்தம் கோத்திரமின்மை அவாயின்மை அழியா இயல்பு அப்படின்னு எட்டு குணம் சொல்கிறார் அதாவது முடிவில்லாத அறிவு எல்லை இல்லாத ஆற்றல் எல்லையில்லாத குணங்கள் எல்லையில்லாத பார்வை அதாவது கர்ம பலன்களை அறியக்கூடிய தன்மை பெயர்களை கடந்தவர் கோத்திரங்களை கடந்தவர் ஆசையற்றவர் நித்தியமானவர் அப்படிலாம் அவருடைய குணங்களை அந்த பருதியார் என்கிற ஒரு பெரியோர் சொல்லுகிறார் இப்படி கடவுளுடைய குணங்கள் எட்டு வகையான குணங்கள் என்றும் எண்ணுதற்குரிய குணங்களை உடையவர் என்றும் நாம் புரிஞ்சுக்கணும் அவருடைய குணங்களை உண்மையில் வரையறுத்து சொல்ல முடியாது ஆயிரம் நாக்குகளை உடைய ஆதிசேஷனாலும் ஆண்டவனுடைய அருமை பெருமைகளை இலக்கணங்களை எல்லாம் சொல்லி முடித்துவிட முடியாது கீதையில் பகவான் சொல்றார் இறைவனுடைய மகிமைகளுக்கு எல்லையே இல்லை நான் தோஸ்தி மமதிவ்யா நாம் விபூத்தினாம் பரந்தப்ப எண்ணுதற்கு எட்டா எழிலார் என்பது மாணிக்க வாசகருடைய திருவாக்கு அனந்த கல்யாண குணகண இயக்கநிலையஹா அதாவது முடிவில்லாத நற்குண கூட்டங்களின் ஒரே இழுப்பிடமாக இருப்பவர் இறைவன் என்று நாம் போற்றுகிறோம் நம்மிடம் இருக்கிற குறைவே முழுமையான குறைவில்லாத இறைவனை நமக்கு உணர்த்துகிறது நம்மிடம் குறைன்னு ஒன்று இறைவனை நம்மால் அறிஞ்சிக்கவே முடியாது சுவாமி விவேகானந்தர் சொன்னார் நிறையுடைய மனிதன் இறை எனப்படுகிறான் குறையுடைய இறைவன் மனிதன் எனப்படுகிறான்னு சொன்னார் இதுவரைக்கும் இறைவனுடைய இலக்கணங்களை படிச்சுட்டோம் அவரை வழிபடுகின்ற முறையை இப்பொழுது பார்க்கப் போகிறோம் இங்கேதான் உடம்பால வழிபடுறத பற்றி திருவள்ளுவர் பேசுகிறார் இதுக்கு முன்னால மனசில் தியானம் பண்ணணுங்கிறத சொன்னார் சொற்களால பொருள் சேர்ந்த புகழ் மொழிகளால் போற்றி வழிபட வேண்டும் என்று சொன்னார் இந்த குரல்ல உடம்பால கடவுளை வழிபடணுங்கிறத தெளிவா சொல்றார் இதுக்கு முதல்ல சொன்ன குரட்பாக்களை எல்லாம் இறைவனை உள்ளத்தில் எண்ண வேண்டும் என்றும் வாயால் புகழ்ந்து பாட வேண்டும் என்றும் அவன் அருளி செய்திருக்கிற பொய்தீர் ஒழுக்க நெறிகளை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்றும் சொன்னார் கடவுளை கண்குளிர காண வேண்டும் கைகளை குவித்து உடலால் வீழ்ந்து போற்றி வணங்க வேண்டும் என்று பெரியோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் கண்காள் கான்மீன்களோ செவிகால் கேண்மீன்களோ தலையே நீ வணங்காய் மூக்கே நீ முரலாய் வாயே வாழ்த்துகண்டாய் கைகால் கூப்பி தொழிற் கால்களால் பயன் எண் நெஞ்சே நீ நினையாய் இப்படியெல்லாம் திரு அங்கமாலை அப்படின்னு திருநாவுக்கரசருடைய பாடலில் நம் உடல் உறுப்புகளை எப்படி இறை வழிபாட்டில் ஈடுபடுத்த வேண்டும் அப்படின்னு உபதேசம் செய்திருக்கிறார் இப்படி உடம்பால இறைவனை வணங்கினால் இறைவனை உள்ளத்தில் நன்றாக உணர முடியும் என்று திருநாவுக்கரசர் பெருமான் சொல்லியிருக்கிறார் இந்த பாடலில் கடைசியில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது தேடிக் கண்டு கொண்டேன் திருமாலொடு நான்முகனும் தேடறியா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன்னு சொன்னார் விஷ்ணுவை வழிபடுகிறவர்களாக இருந்தாலும் சரி சிவனை வழிபடுகின்றவர்களாக இருந்தாலும் சரி எந்த கடவுளை வழிபடுகின்றவர்களாக இருந்தாலும் சரி கோயிலுக்கு போகிறது பிரதட்சிணம் பலம் வருவது நமஸ்காரம் கீழே வீழ்ந்து வணங்குவது கைகளை கூப்புவது இவையெல்லாம் உடம்பாலை செய்ய வேண்டிய செயல்கள் சில பேருக்கு இதில் ரொம்ப சங்கோஜம் அகங்காரம் அதாவது இந்த தன்னுணர்வு தன் முனைப்பெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தால் இந்த பணிவுங்கிறது வராது சில பேருக்கு கடவுளை வணங்குறதே ரொம்ப கஷ்டமான விஷயமாக இருக்கிறது ஏன்னா அவர்களுக்கு கடவுளத்தில் ஒரு தனக்கு மேலே இருக்கிற ஒரு மாபெரும் சக்தியை பற்றிய தெளிவான அறிவு இருந்தால் தானே அவர்கள் வணங்க போகிறார்கள் கண்ணில் பார்க்கின்ற சக்தி இல்லைன்னா இங்கே அதை சொல்கிறார் இந்த வணங்கி ஆகணுங்கிறத திருவள்ளுவர் எப்படி சொல்கிறார்னா கண்ணில் பார்க்குற சக்தி இல்லைன்னா அந்த கண்ணு இருந்து பயன் இல்லை அழகான கண்ணு இருந்து என்ன பயன் அந்த கண்ணில் பார்க்குற ஆற்றல் இருந்தால் அந்த கண்ணுக்கு பெருமை சிறப்பு அதே மாதிரி கேட்கின்ற ஆற்றல் இல்லாத செவி முகர்கின்ற ஆற்றல் இல்லாத மூக்கு சுவையறியாத நாக்கு தொட்டு உணரும் ஆற்றல் இல்லாத தோல் ஆகியவற்றால் பயன் கிடையாது ஆக மரத்தால் செய்த பொம்மைக்கு எல்லா உறுப்புகளும் இருந்தாலும் அதனால பார்க்கவோ கேட்கவோ முகரவோ சுவைக்கவோ தொற்றுணரவோ முடியாது மேலும் உள்ள கருத்துக்களை நாளை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் கோழில் பொறியில் குணமில வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் இதனுடைய பொருளை தொடர்ந்து நாம சிந்திக்கலாம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில் உள்ளந்தோறும் வள்ளுவோம் என்ற தலைப்பில்